ிாத்தய தோத்தேற்றை கப்பணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதா மதே நம தம்சதி கரம் ஆத்மா கேவலம் அகத்தபுதி நுர்மதி இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றர் அதாவது ஆத்ம கத்தான்னு நினைக்கிறது அரியாமை அப்படின்னு சொல்றர் அதாவது நம்ம எல்லாருமே நான் தான் செயல்புரிகிறேன்னு நினைக்கிறோம் ஏற்கனவே நாம நாலாவது அத்தியாயம் அஞ்சாவது அத்தியாயம் இதே பகவத்கீதையில படிச்சிருக்கோம் ஆத்மா நித்திய அகர்த்தான்னு சொல்லி அந்த விஷயத்தை இங்க உபதேசம் உபதேசம் பண்ற தத்ரைவம் சதி அப்படின்னா இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தின் படி எல்லா கர்மத்திலயும் அதாவது நியாயமான கர்மாவா இருந்தாலும் சரி நியாயத்துக்கு மாறான விபரீதமா இருந்தாலும் சரி சாஸ்திரியமா இருந்தாலும் சரி அசாஸ்திரியமா இருந்தாலும் சரி தர்மமா இருந்தாலும் சரி அதர்மமா இருந்தாலும் சரி இந்த அஞ்சு விஷயம் எல்லாத்துக்கும் பொதுவானது செயலுக்கு பொதுவானதுன்னு பார்த்துட்டோம் இப்படி இருக்கும் போது தத்ரைவம் இது இப்படி இருக்கும் பொழுது இந்த தூங்கிறது முன்னாடி போட்டுக்கலாம் தூ ஆனால் யகா எவன் ஒருவன் ஆத்மானம் ஆத்மானம்னா தன்னை கேவலம் கர்த்தாரம் பசியத்தி நினைக்கிறான் தன்னை கர்த்தாவா நினைக்கிறதுங்கிறது வியாஹாரிக திருஷ்டி நான் இந்த படைப்புக்கு கர்த்தா எனினும் என்னை அகர்த்தா என்று தெரிந்துகொள் அதிகர் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் பிரம்மாணம் பிரம்மஹிகி இந்த ஸ்லோகத்திருக்கும் ஆனா ஆத்மாவ கேவலம் நான் நிச்சயமா கர்த்தாதான் அப்படின்னு யாரு நினைக்கிறானோ எதுனால அப்படி நினைக்கிறான் அகிருத்த புத்தித்வாத் அகிருத்த புத்தின்னு சொன்ன அசம்ஸ்கிருத புத்தின்னு அர்த்தம் குரு சாஸ்திரம் இந்த உபதேசத்தினால பண்படாத அறிவை உடையவன் பண்படாத அந்த சம்ஸ்காரம் இல்ல மனசுல குரு சாஸ்திர உபதேசம் கிடைக்காதவன் ஆத்மாவை தன்னை கர்த்தான் நினைக்கிறான் இன்னொரு பாஷையில சொன்ன அத்வைத சித்தாந்தத்தை தெரிஞ்சிக்காதவன் அத்வைத சித்தாந்த சாஸ்திரோபதேசத்தை கேட்டறியாதவன் ஏன்னா நியாயசாஸ்திரிகளும் தேக விதித்த ஆத்மாவை சொன்னாலும் கூட ஆத்மா அகர்த்தாங்கிறத சொல்றதில்லை ஆத்மா கர்த்தா என்றுதான் சொல்லுகிறார்கள் அவர்களையும் இங்கே சேர்த்துன்னு தான் சொல்றோம் என்ன சொல்றோம் அவர்களுக்கும் இந்த உண்மை புரியறதில்லை உண்மையிலே ஆத்மா அகர்த்தா அப்படிங்கிற உண்மை புரியறதில்லை ஆத்மாவ கர்த்தா என்றே அவர்கள் நினைக்கிறார்கள் சாஸ்திரம் படித்தவர்களிலும் கூட ஆகவே இந்த சாஸ்திரத்தை சரியா படிக்காதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஆத்மாவை கர்த்தாவாக நினைக்கிறார்கள் சஹா துர்மத்திஹி ந பசியத்தினர் அந்த பக்குவப்படாத மனதை உடையவன் உண்மையை அறிவதில்லை மூடஹா அப்படின்னு ஆதிசங்கர் பஜகோவிந்தத்துல சொல்ற மாதிரி இவ்வளவு தெளிவான இந்த உண்மை இருந்தும் கூட அது மனசுக்கு புலப்படுறதில்லை தன்னை கர்த்தாவாகவே சம்சாரியாகவே நினைச்சுக்கிறான் ஞாபகம் வச்சுக்கணும் இங்க ஓரளவுக்கு தன்னை சாஸ்திரம் கர்மகாண்டம் படிச்சிருக்கிறவனையும் கூட இங்க பகவான் கண்டனம் பண்றார் நீ கர்த்தா கிடையாது நீ அகர்த்தாங்கிற கருத்தை உபதேசம் பண்ற அதுதான் மறைந்திருக்கிற விஷயம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் ஆத்மானம் கேவலம் துய புத்தித்வாத் நி துர்மதி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம்